ம்ங்க கருணேயாமே ஸிரீரங்கை வாம்சி வியசேமேவி தஞ்சாயுந்திரோ வூஷா விஷவே நோஸஸ் ம்ாா புருஷயிரம்ம பராமையோ சோவித்திரி விக்கி சோமிய இந்த மந்திரம் உபரிஷத்தினுடைய மைய கருத்தை உபதேசம் பண்ணுகிறது இதுதான் சென்ட்ரல் தீம் மெயின் டீச்சிங் உப் உபதேசத்தினுடைய உபரிஷத்தினுடைய பரம தாற்பயம் இந்த மந்திரத்தில் தான் இருக்குது இப்போ மந்த மந்த் மற்ற மந்திரத்திலாம் தாத்பரியம் இல்லையான்னு நினைக்கப்படாது மற்ற மந்திரங்கள் எல்லாம் இதை புரியறதுக்காகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மந்திரம் மகா தாத்பரியம் சொல்லப்போனால் எல்லா வேதங்கள் அனைத்தினுடைய பரம தாத்பரியம் இதுவே சர்வே வேதாக எத் பதம் ஆமனந்தி எல்லா வேதங்களும் எந்த ஒரு தாத்யத்தை மனதிலே கொண்டு உபதேசிக்கின்றனவோ என்று யமதர்மராஜா நச்சிகேதஸுக்கு உபதேசம் பண்ணியிருக்கிறார் கட்டோபனிஷத்தில் ஆகவே இந்த உப இந்த மந்திரம் இவை அனைத்தும் பிரம்மேங்கிற விஷயத்தை உபதேசம் பண்ணுகிறது இந்த உபதேசம் பண்ணுறதுக்கு ஒரு முறை இருக்குது அந்த முறைப்படி உபதேசம் பண்ணி இருக்கிறது நம்ம திரும்ப திரும்ப ஒன்று சொல்கிறேன் பிரம்ம அனுபவம் எப்பவும் இருக்குது பிரம்ம ஜானந்தான் எப்போ இல்லை பிரம்மனை அனுபவிக்காமல் ஜெகத்தை அனுபவிக்க முடியாது எப்படி உணர்வை அனுபவிக்காமல் உடலை அனுபவிக்க முடியாதோ அதைப்போல் உணர்வாகிய பிரம்மனை அனுபவிக்காமல் உலகத்தை அனுபவிக்கவே முடியாது ஆகவே அனுபவம் இங்கே பிரச்சனையே கிடையாது அனுபவம் எப்பவும் இருக்குது ஞானந்தான் பிரச்சனை இது முதல் வகுப்பிலே சொன்னேன் இங்கே என்ன பண்ணப்படுகிறதுன்னு கேட்டால் எல்லாம் மாற்றங்கள் நம்முடைய எண்ணங்கள் மாற்றப்படுகின்றன இந்த தத்விஞான அர்த்தங்கிற இடத்துல அர்த்தம் சொல்லியிருக்கேன் உபனிஷத் ஒரு கருத்தை சொல்லுகிறது என்னுடைய கருத்து வேறாக இருக்கிறது என்னுடைய அபிப்பிராயம் நான் மாசுடையவன் நான் குற்றமுடையவன் நான் அழியப் போகிறவன் நான் மாறுகிறவன் இப்படி எல்லாம் எண்ணை பற்றின எனக்கு தவறான எண்ணங்கள் நிறைய இருக்குது என்னை பற்றி மாத்திரமாக இருக்குது உலகத்தை பற்றி இருக்குது இந்த உலகம் சந்தோஷம் தரும்னு நினைக்கிறோம் அப்புறம் கடவுள்னு ஒருத்தர் நினைக்கிறோம் கடவுள் எஞ்சியோ இருக்காருன்னு நினைக்கிறோம் த பகுதான்னு சொன்னேன் இல்லையா அவித்யாம் அந்தரே வர்த்தமான பகுதா இந்த மந்திரம் ஒன்று சொன்னேன்னு அவித்யா பகுதா வர்த்தமான வயம் கிருத்த இத்தியபிமன்யிபால எல்லாம் ஞாபகம் வச்சு மறந்துடக்கூடாது இப்படி படித்தப்பறம் எல்லாம் மருந்து அதான் நான் முடிஞ்சு போயிடுச்சேன் அந்த மந்திரம் அந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருத்தேன் இந்த மந்திரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கணும் இப்போ நம்ம எதுக்காக உபனிஷத்து படிக்கிறோம் நம்ம எப்போ வந்தாலும் இன்பத் துன்பங்கள் நம்மளை தாக்குகிறது ரொம்ப நம்ம வந்து நல்லா சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்புறம் துக்கம் வரத்தான் செய்கிறோம் துக்கம் வரும்போது துவண்டு போயிடுறோம் சுகம் வர்ற போது இந்த சுகம் நிலைச்சிருக்குங்கிற எண்ணம் இருக்குது நிலைச்சிருக்குங்கிற எண்ணமும் இருக்குது நிலைச்சிருக்கணுமே அப்படிங்கிற எண்ணம் பயமும் இருக்கு ஆகினால இந்த இதெல்லாம் இருக்கிறதே வந்து இதுதான் சம்சாரம் துக்கம் வரப்படாதுங்கிற எண்ணம் சம்சாரம் சுகம் போயிடக்கூடாதுங்கிற எண்ணம் சம்சாரம் சுகம் போயிடுமோங்கிற பயம் சம்சாரம் எல்லாம் இந்த சம்சாரம் இது மாறணும்னா என்ன பண்ணணும்னா இந்த இந்த எண்ணமே மாறணும் இது மாறினா தான் அது வாழ்க்கை மாறினதாக ஆகும் இது மாறணும்னு சொன்னால் நம்ம இந்த வாழ்க்கையை புரிஞ்சுக்கிற முறை மாறணும் புரிஞ்சுக்கிற முறை மாறினா இந்த வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாறிவிடும் வாழ்க்கையை பார்க்குற பார்வை மாறினா என்ன ஆகும் வாழ்க்கையை நாம் வாழ்க்கையை நாம் எதிர்பார்க்குற அம்சம் மாறிடும் எதிர்பார்க்குற அம்சம் மாறிடும்னா என்ன ஒன்றும் எதிர்பார்க்க மாட்டோம் அதுதான் எதுவும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்னு கண்டிஷனே கிடையாது இது இப்படி தான் இருக்கணும் இது இப்படி இருக்கவே கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் நமக்கு பிடிவாதமே இருக்காது அப்போ நோ நோக்கம் மாறியாச்சுன்னா ஆட்டிடியூடு மாறியாச்சுன்னு சொன்னால் வாழ்க்கையே மாறிடும் வாழ்க்கையவே மாற்றக்கூடிய சக்தி இந்த வாக்கியங்களுக்கு இதை பரம பிரமாணமாக எடுத்துக்கொண்டு இதுக்கு உயிர் கொடுத்தோமானா இந்த வாக்கியங்களுக்கு இது நம்ம வாழ்க்கையவே மாற்றிடும் அப்படிப்பட்ட சக்தி இருக்குது லைஃபையே சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு சக்தி இதுக்கு இருக்குது உபனிஷத் எந்த முறையில் இதை உபதேசம் பண்ணுகிறது பிரம்மனை எப்படி நமக்கு காட்டி கொடுத்துருக்கிறதுன்னா இதுக்கு சாஸ்திரத்தில் வழக்கமாக சொல்கிற ஒரு முறை அத்தியாரோப அபவாத கிரமஹா இப்போ அதுதான் நடந்திருக்கு இப்போ பண்ணுறதெல்லாம் இந்த அத்தியாரோபத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது அப்பவாதத்தில் ரெண்டு அம்சம் இருக்குது அத்தியாரோப அபவாதம் நல்ல ஸ்லோகம் சொல்லியிருக்கார் வித்யாரண்ய சுவாமிகள் அத்தியாரோப அபவாதம் நிஷ்பிரபஞ்சம் பிரபஞ்சத்தை சிஷ்ராணம் சுகபோதாய தை கல்பி கிரம அத்தியாரோப அபவாதம் அத்தியாரோபம் அபவாதம் என்கின்ற நியாயத்தினால் நியாயம்னா சொல்லி கொடுக்குற முறை நியாயத்தினால் நஷ்பிரபஞ்சம் न ब्रह्म प्रपंच अतीत प्रपंच अधिष्ठान प्रपंचव्यामकर्मव्यापी निष्प्रपंच प्रपंचते प्रपंचते नर्थम प्रपंच अतीतमान वस्तुना उपदेश इना शिष्या सुखबोधा சிஷ்யர்களுடைய சீடர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக சீடர்கள் எளிமையாக புரிந்து கொள்வதற்காக இவ்வாறு சொல்லப்படுகிறது யாரு சொல்லியிருக்காங்க ஆச்சாரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆதிசங்கருக்கு முன்னால் இருந்தே இந்த பரம்பரை இருக்கு தத்வஜைஹி கல்பித்தஹா கிரமஹா தத்வஜைன அர்த்தம் தத்துவம் அறிந்த பெரியோர்களால் அயம் கிரமஹா கல்பித்தஹா இந்த முறையானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது சீடர்கள் மெய்ப்பொருள் தத்துவத்தை நன்கு எளிதிலே விளங்கி கொள்வதற்காக பெரியோர்களால் அத்தியாரோபம் அபவாதம் என்கின்ற ஒரு முறையானது கற்பிக்கப்பட்டிருக்கிறது எப்படி இந்த வேலை நடக்கிறதுன்னா முதல்ல இருக்கிறத புரிய வைக்கிறது திருவள்ளுவரார் எழுத்தெல்லாம் அகர முதல அப்படி சொல்லிவிட்டு அப்புறம் அடுத்தது உலகு ஆதிபகவன் முதற்றே இந்த உலகுங்கிறத முதல்ல வச்சுக்கணும் அப்புறம் ஆதிபகவனை முதலாக கொண்டது இப்படி சொல்கிற மாதிரி முதல்ல நம்ம என்ன சொல்கிறது முதல்ல இந்த இகத்தை பார்த்து இதை நம்ம காரியமாக சொல்கிறோம் இந்த நாமரூப கர்மத்தையெல்லாம் என்ன சொல்கிறோம் இது காரியம்னு சொல்கிறோம் இதெல்லாம் காரியம்ப்பா இதுக்கு காரணம் என்ன முதல்ல இந்த காரியம்னு சொல்கிறது முதல் ஆரம்பம் இந்த பிரபஞ்சம் காரியம் இது வந்து இஃபெக்ட் ப்ராடக்ட் அப்படின் சொன்னால் புரியும் இது வந்து ப்ராடக்ட் இஃபெக்ட் இது வந்து இப்போ சொல்கிறேன்னு வச்சு இது வந்து ஒரு படைப்பு இது ஒரு பொருள் கண்ணுக்கு முன்னால் தெரியுது எல்லாம் வந்து குமிழல்லாம் வச்சு ஒரு வெள்ளியில் ஒரு ஒரு வஸ்து பண்ணிடுது மூடின்னு ஒரு பேர் நாம வச்சுருக்கோம் இப்போ இது என்ன சொல்கிறது முதல்ல இது ஒரு ப்ராடக்ட் ஆங்கிலத்தில் ப்ராடக்ட்னு சொல்கிறோம் இது ஒரு தயாரிப்பு இது ஒரு படைப்பு இது ஒரு தயாரிப்பு அப்படி சொல்கிறபோது இது காரியம்னு சொல்லிடும் அப்புறம் இது காரியம்னு சொன்ன உடனே இதுக்கு காரணம் என்ன இதற்கு பொருள் என்ன முதல் பொருள் என்ன அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து இதுக்கு வந்து காரணம் என்னென்னா தங் வெள்ளின்னு சொல்லிவிடும் வெள்ளி இதுக்கு காரணம் இந்த வெள்ளி மூடி மூடிங்கிறது ஒரு பேர் மூடிங்கிறது ஒரு பேர் அது எதுனாலுன்னா இந்த வடிவத்தினால மூடின்னு அதுக்கு ஒரு பேர் வச்சுருக்கோம் அப்புறம் என்னென்னா இதுக்கு ஒரு வேலை இருக்குது மூடுறதான் வேலை இதுக்கு வேலை மூடுறது மூடுறது தான் ஒரு பொருளை டம்ளரை மூடுறதா இதுக்கு வேலை அப்போ இந்த மூடியானது முதல்ல என்ன சொல்கிறோம் மூடிங்கிறோம் இது ஒரு ப்ராடக்ட்டுங்கிறோம் ஒரு காரியம்னு சொல்கிறோம் அப்புறம் வந்து வெள்ளிய காரணம்னு சொல்கிறோம் இது ரெண்டாவது ஸ்டெப் முதல் பாடம் என்ன காரியத்தை அறிமுகப்படுத்துவது முதல் பாடம் இரண்டாவது பாடம் என்ன காரணத்தை புரிய வைப்பது இரண்டாவது பாடம் மூன்றாவது பாடம் இது இது ரெண்டும் அப்ப அத்தியாரோபம் காரியம் என்பது ஒரு கற்பனை ரெண்டாவது காரணம் என்பது மற்றொரு கற்பனை எப்படி புரிகிறது பாருங்க கெட்டு நேரம் காரியம் என்பது ஒரு கற்பனை காரணம் என்பது மற்றொரு கற்பனை இது எப்போ கற்பனைன்னு புரியும்னா இதெல்லாம் முடித்தப்படி தான் புரியும் அது வரைக்கும் இது கற்பனை இப்போ என்ன சொல்கிறோம் மூணாவது மூணாவது ஸ்டெப் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை முதல்ல காரியம் இருக்கிறது அடுத்தது காரணம் இருக்கிறது காரியம் இருக்கிறது என்பது முதல் ஸ்டெப் இரண்டாவது ஸ்டெப் காரணம் இருக்கிறது காரியத்தை அறிமுகப்படுத்தியாச்சு அப்புறம் காரணத்தை அறிமுகப்படுத்தியாச்சு முதல்ல பேசுகிற போது மூடின்னு தான் சொன்னேன் ரெண்டாவது பேசுகிற போது வெள்ளின்னு சொன்னேன் வெள்ளி காரணம் மூடி காரியம் மூன்றாவது பாடம் மூன்றாவது படி என்னா மூன்றாவது படி காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை இது மூன்றாம் படி வெள்ளிக்கு அந்நியமாக மூடி இல்லை சந்தேகம் இருக்கா வெள்ளிக்கு அந்நியமாக மூடி இருக்குன்னா என்ன பண்ணணும் மூடியை எந்த பக்கம் தனியாக எடுத்து வச்சுட்டு வெள்ளியை தனியாக எடுக்கணும் முடியுமா ஒரு நசுக்கு நசுக்கின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ மூணாவது படி காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை சரி அடுத்தது என்னென்னா காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை என்ற காரணத்தினால் காரியம் நீக்கப்படுகிறது காரியம் நீக்க காரியம் போயிடுத காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லாததால் காரியம் நீக்கப்பட்டு விட்டது காரியம்னு ஒரு பொருள் காரணம்னு ஒரு பொருள் ரெண்டு பொருள் இருக்காண்ணா சொற்கள் ரெண்டு சொற்களே இருக்கே தவிர பொருள் ஒன்று இருக்கு ஆகையினால் என்ன பண்ணிட்டோம் காரிய நிஷேதா முதல்ல காரிய காரிய உபதேச இல்லாட்டி காரிய அறிமுகம் பிறகு காரண அறிமுகம் பிறகு காரியத்தை நீக்குதல் அப்புறம் நடத்தது என்னென்னா காரியமே இல்லைன்னு சொல்லிவிட்டால் காரிய காரண சம்பந்தம் எங்கேப்பா இருக்குது ஆகினால காரணத்தன்மையும் அவுட் காரணத்தை நீக்குதல் அப்புறம் இதனால் என்ன கிடச்சிதுன்னா காரண காரிய விலட்சண ரஜத ஜிராப்தம் காரண காரிய விலட்சண ரஜத ஜம்னா வெள்ளி ரஜத ஜானம் பிராப்தம் முதல்ல என்ன ஞானம் இருந்தது மூடிங்கிற ஞானம் தான் இருந்தது நம்ம இதை படித்ததுக்கு பிறகு இதுமே வெள்ளின்னு சொல்லணும் மூடின்னு சொல்லப்படாத நினைச்சுக்காய்ங்க படித்ததுக்கு அப்புறம் நீங்கள் சொல்லலாம் சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆனால் ஜாக்கிரதையாக இருக்கணும் இல்லாட்டி என்னன்னா அந்த இப்படி ஒன்று இருக்குமே அப்படி ஒன்று இருக்குமே அதை தூக்கிண்டு வா அப்படி சொல்லணும் எல்லாத்தையும் பிரம்மன்னு சொன்னதுனால அந்த அந்த கண்ணாடி போட்ட பிரம்மத்தை கூப்பிடு என்ன அந்த காவி கட்டின பிரம்மம் எங்கே போச்சு அப்படின்னு சொல்லணும் அந்த அந்த பெண்கள் பிரம்மங்களையெல்லாம் கூப்பிடு இந்த ஆண்கள் பிரம்மத்தையெல்லாம் சொல்லு உட்கார சொல்லு அப்படி சொல்லி எல்லாத்தையும் வந்து சாப்பாட்டு பிரம்மம் எங்கே இருக்குது பக்கெட் பிரம்மத்தை கொண்டா வர கரண்டி பிரம்மம் பாயச பிரம்மம் உண்டோ இன்னைக்கு அப்புறம் வயத்தால போற பிரம்ம அப்படியே சொல்லிட்டு இருக்க அவசியம் இல்லப்பா புரிஞ்சுடா அண்டர்ஸ்டாண்டிங் இதுதான் உபதேச கிரமம் இப்ப உபதேசத்தை என்ன பண்ணிட்டு பாருங்க காரியத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரணத்தை அறிமுகப்படுத்தி பிறகு காரியத்தை நீக்கி பிறகு காரண தன்மையையும் நீக்குகிறது காரணத்தை நீக்கிறதுன்னு அர்த்தமில்லை காரணத்தன்மையும் நீக்கி காரண காரிய விலக்ஷண பிரம்மத்தை புரிய வைக்கிறது அனுபவிக்கும்படி செய்கிறது இல்லை அனுபவத்தை புரிய வைக்கிறது அனுபவத்தை கவனிக்கும்படி செய்கிறது நான் செத்து போயிடுவேன் செத்து போயிடுவேன் சொல்கிற போது என்ன சொல்வது நீ சாகாதவன் என்பதை உனக்கு புரிய வைக்கிறது நான் திண்டாடுறேன் திண்டாடுறேன்னு சொல்கிற போது நீ திண்டாட்டம் இல்லாதவன் என்று புரிய வைக்கிறது எல்லாத்தையும் புரிய வைக்கிறது இது புரியணும் விழுந்து விழுந்து புரிய வச்சாலும் எனக்கு புரியலைன்னா என்ன பண்ண முடியும் கிருஷ்ணர் சொல்கிறார் அநேக ஜென்ம சம்சித்தா பகூனாம் ஜென்மநாமந்தே ஜானவான்பாம் பிரபத்தியதே மனுஷியாணாம் சகசிரேஷு கஷ்டித் யததி சித்தையே தியாகே நைக்கே அமிருத்தமான முதல் மந்திரம் இந்த பத்து மந்திரத்தில் முதல்ல என்ன பண்ணப்பட்டது காரியம் அறிமுகப்படுத்தப்பட்டது காரணம் அறிமுகப்படுத்தப்பட்டது அக்னி அக்னி பொறிகள் திருஷ்டாந்தத்தின் மூலம் பொறிகள் காரியம் அக்னி காரணம் அது மாதிரி அக்ஷரம் அதாவது ஜகத்து காரியம் அக்ஷரம் காரணம் அப்புறம் என்ன சொல்லப்பட்டதுன்னா அக்ஷரத்தோட லட்சணம் சொன்னாலும் இதிலிருந்தே இந்த காரியம் வந்திருக்கு காரியம் வந்திருக்கு காரியம் வந்திருக்கு காரியம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மந்திரம் என்ன பண்ணுகிறதுன்னா இந்த மந்திரம் காரணத்துக்கு அந்நியமாக காரியம் இல்லை காரியமும் இல்லை காரணத்தன்மையும் இல்லை காரண காரிய விலட்சணம் அத்வைதம் பரப்பு பரபிரம்மன் இருக்கு நீ ரெண்டு ரெண்டாக தெரியறதுன்னு சொல்கிறே பாரு ரெண்டு ரெண்டாக தெரிஞ்சாலும் சரி நாலு நாலாக தெரிஞ்சாலும் சரி அஞ்சா தெரிஞ்சாலும் சரி ஆயிரம் ஆயிரமாக தெரிஞ்சாலும் சரி கோடி கோடியாக தெரிஞ்சாலும் சரி கோடி கோடி கோடி கோடி கோடி கோடியாக தெரிஞ்சாலும் சரி மில்லியனாக தெரிஞ்சாலும் சரி ட்ரில்லியனாக தெரிஞ்சாலும் சரி எல்லாம் இது ஒன்று தான் மில்லியனாவது ட்ரில்லியனாவது கில்லியனாவது ஒன்று கிடையாது ஏற்கமே வத்வித்தீயம் மில்லியன் ட்ரிலியன் எண்ண கணக்கு பட்டால் ஏக்கச்சிரார் நர் சமுதிரச்ச மத்தியஞ்சாந்த் பராச்ச தன்வசல் ஆஹ நமக்கு இந்த காரணக்காரிய விலட்சணம் பிரம்மத்தை புரிய வைக்கிறதுக்கு இப்போ என்ன பண்ணுறது நான் புரிய வச்சு கொடுத்து காரியத்தை சொல்லி காரணத்தை யோசிக்கும்படி பண்ணி அசத்தோமா சத்கமய அதான் காரியம் என்னது அசத்து காரணம் என்னது சத் அப்புறம் என்னாச்சு தமசோமா ஜோதிர் கமய மிருத்யோர்மா அமிர்தம் என்னை வந்து அசத்துன்னு நினைச்சிருந்த என்ன சத்துன்னு நான் உணர்ந்தேன் என்னை வந்து இருட்டு அறியாமைன்னு நினைத்து என்ன அறிவே வடிவம் என்று உண அறிவே வடிவம் என்று உரைத்தான் நந்தி அப்படிம்பார் திருமூலர் அறியாமை வடிவாக கருதி கொண்டிருந்த என்னை அறிவே வடிவென்று உணர்த்தினான் நந்தி அதில் திரும்ப மனசை திருப்பிடுது அப்போ அதனால என்ன இருது பார்க்கும் இடமெங்கும் ஒரு நீக்கமர பார்க்கும் மரங்களெல்லாம் நந்தலாலா பச்சை நிறம் என்ன வேணாலும் இதம் விஸ்வம் புருஷஹா ஏவ அதே சொன்னதே தான் திரும்ப இந்த ஞாபகப்படுத்தியிருக்க காரண அத்தியாரோப அபவாத கிரமத்தின் மூலம் இந்த விஷயம் புரிய வைக்கப்பட்டது அந்த விஸ்வத்துக்கு விசேஷனம் கர்மதபா அடுத்தது என்னென்ன யஹா எவன் எவனொருவன்னா எந்த முமுட்சுவான ஒருவன் உண்மையை அறிய விரும்புகின்ற ஒருவன் மெய்ப்பொருளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றவன் பிறவி பெருங்கடலை நீந்த வேண்டும் என்று ஆசைப்படுகின்றவன் இந்த இருமைகள் இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டவன் திருவள்ளுவர் மொழியில சொல்லணும்னா இருமை வகை தெரிந்து ஈண்டு அறம் பூண்டார் பெருமை பிறங்கிற்று உலகுனர் நீத்தார் பெருமையில் திருவள்ளுவர் சன்னியாசியை பற்றி சொல்லும் இருமை வகை தெரிந்து இருமை வகை தெரிந்துங்கிறதுக்கு நிறைய விளக்கங்கள் இருந்தாலும் பந்தம் என்றால் என்ன மோக்ஷம் என்றால் என்ன என்கின்ற வகை தெரிந்துன்னு பரிமையழகர் உரை செய்திருக்கிறார் இருமை வகை தெரிந்து என்ன பந்தம் என்றால் என்ன மோக்ஷம் என்றால் என்ன மோக்ஷ பந்த விசாரம் செய்து பந்தம் மோக்ஷயாவேத்தி புத்திசா பார்த்த சாத்விகி கிருஷ்ணர் எந்த புத்தியானது பந்தத்தையும் மோக்ஷத்தையும் பிரித்து அறிகிறதோ அந்த புத்தியே சாத்விக புத்தி என்று சொல்லப்படும் ஆஹ இந்த யகாங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் சொல்றேன் யஹான்னா எவன் ஒருவன் எவன் ஒருவன்னா என்ன சும்மா ரோடில் போறவன்ல எந்த ஒரு மனிதன் விழித்துக் கொண்டிருக்கும் போது இது ஏதாவது நிர்விகல்ப சமாதியில் வர்றதில்லை முழித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சாஸ்திர வாக்கியங்களை எல்லாம் விசாரம் செய்து நிர்விகல்ப சமாதியில் இந்த வராது ஜாகிரத அவஸ்தையில் இந்த வரும் இந்த ஜானத்தை தியானம் பண்ணினா நிர்விகல்பமாதி வரும் ஒரு தீவிர முமுட்சு இந்த இதே உபனிஷத்தையே மனப்பாடம் பண்ணி கீதையவே மனப்பாடம் பண்ணிட்டு அதை தீவிரமா மனசுக்குள்ள சொல்லி சொல்லி அந்த அர்த்தத்தை நினைக்கிறான் அந்த பதார்த்தத்தை தியானம் பண்ண பண்ண அந்த பதார்த்தத்தில் மன சமாதி ஏற்படுது ஏகாக்கிரதம் ஏற்படும் அது கரெக்டு ஆனால் சமாதியில் ஞானம் வராது ஞானத்தினால சமாதி வரும் ஞானம் எதனால வரும் பிரமாண விசாரத்தினால் ஞானம் வரும் பிரமாண விசாரத்தினால் ஞானம் வருகிறது ஞானம் நிலை பெற வேண்டும் என்று நாம் தியானம் செய்தால் அந்த ஞானம் சமாதியை கொடுக்கிறது சமாதி நமக்கு தாத்பரியம் அல்ல ஞான நிஷ்டை நமக்கு தாத்பரியம் சமாதிங்கிறது தானாக வர்ற ஒரு சமாச்சாரம் அந்த சமாதிக்கு நம்ம பிரயத்தனம் பண்ணால் அது வந்துடும் தூக்கத்துக்குன்னு பிரயத்தனம் பண்ணினா தூக்கம் வருவதை போல முயற்சி செய்தால் அந்த தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோமா இல்லையா தூங்குறதுக்கு முயற்சி ராத்திரி போய் தூங்குறதுக்கு முயற்சி பண்ணுறோமா பண்ணுறது இல்லையா தூங்குறதுக்கு முயற்சியே பண்ணுறது இல்லை அப்படின்னா தூங்கிறதுக்கு முயற்சி தூங்க முயற்சி பண்ணாமே தூக்கம் வரது தெரியாதா உங்களுக்கு சுவாமிஜி அதனால் முயற்சியே பண்ண வேண்டாங்கிறேன் ஆனால் ஒரு மினிமம் மெதுவாக முயற்சி பண்ணணுமா வேண்டாம் சாதாரணமாக வேலை செய்கிறோம் என்ன பண்ணுவான் ராத்திரி வந்து ஒரு எப்போ வேலை இல்லாத எப்போ பார்த்தாலும் தூங்குறாங்கிறது வேறு விஷயம் அந்த வந்து ராத்திரி படுக்கையெல்லாம் போட்டு சரி கண்ண முடியும் சரி இனிமேல் தூங்குவோம் அப்படின்னு நினச்சிக்கிறான் அதெல்லாம் ஒரு பிரயத்தனம் தானே அந்த பிரயத்தனம் பண்ணி முடித்தவனே உடனே தூக்கம் வந்து விடுத்தனா புண்ணியாத்மான்னு அர்த்தம் பரண்டு பரண்டு படுக்கிறான் என்ன இல்லாமல் மனசில் ஓடுறது இன்னும் தூக்கமே அப்படியே தூக்கம் வந்தாலும் ஒரே கனவாக வருது அது வேற விஷயம் யஹா எவனொருவன் சங்கராச்சாரியாக இருந்தால் சன்னியாசின்னு எழுதிடுவார் இங்கே அப்படி எழுதலை யஹா வேத எவனொருவன் அறிகிறானோ ஏதத்து வேத வேத எதனை ஏதத்துங்கிறது என்னது ஏதத் பிரம்ம வேத ஏத்பரம் பிரம்ம வேத ஏதத்து பரம் அமிர்தம் பிரம்ம வேத எவனொருவன் இந்த பிரம்மத்தை பராமிர பிரம்மத்தை மேலான அமிர்தமான அதாவது உயர்ந்த ஆத்தியந்திக மோட்சத்தை கொடுக்கக்கூடிய இந்த பிரம்மத்தை பராமிரம் பிரம்ம அதுக்கு எப்படி பண்ணாலும் இன்டர்பிரேஷன்லாம் கொடுக்கலாம் அதாவது பிரம்மன் எப்படிப்பட்டது மேலானது எதுக்கு அக்ஷராத்து பரதஹா பரஹா இப்போ தான் படிச்சிருக்கோம் ரெண்டாவது மந்திரத்தில் அக்ஷராபரத பரஹா இந்த நாமரூபத்துக்கு அப்பாற்பட்ட மாயைக்கும் அப்பாற்பட்டது அந்த மாயா தீத்தம்னு அர்த்தம் பரஹான்னா இந்த இடத்துல மாயா தீத்தம் பிரம்ம இந்த இந்த நாமரூபத்தோட சேர்த்து பார்த்தா நாமரூபத்தோட பார்க்குற போது அது மாயா சகிதம் பிரம்ம மாயை இந்த நாமரூபத்தை நீக்கிட்டு பார்த்தா அது மாயாரகிதம் பிரம்ம மாயையை எப்படி நீக்கிறது அறிவால் தான் நீக்க முடியும் மாயையை அறிவால் தான் நீக்க முடியும் ஒரு கேள்வி வரலாம் அதுவும் மாயை தானே அந்த மாயை நமக்கு ஓணம் அந்த மாயை இருந்தால் தான் மாயை நீங்கும் ஆகையினால் அறிவால் நீக்கி பர அமிர்த்தம் அமிர்தம்னு சொன்னால் அமிரம்னா ஷாவு அழிவு அமிர்தம்னு சொன்னால் அழிவற்றது அழிவற்றது அழிவுடையது இதுக்கெல்லாம் ஒரு ஒரு பொருளும் மாறிக்கிட்டே இருந்தால் சொல்லிருந்தேன் இல்லையா ஒரு என்னது மேட்டர் நெவர் கிரியேட்டட் நெவர் டிஸ்ட்ராய்டு மாறிகிட்டே இருக்குது இல்லையா இந்த பொருளெல்லாம் என்னென்னா பொருள் ஒருபொழுதும் உருவாக்கப்படுவதும் இல்லை அழிக்கப்படுவதும் இல்லை மாற்றப்படுகிறது பொருள் மாறிக்கொண்டே இருக்கிறது இது பௌதிக விஜானமே இதை ஒத்துக்கொண்டிருக்கிறது நம்ம சாஸ்திரம் அதே தான் சொல்லுது ஆ ஏதத்து யோவேத எவன் ஒருவன் அறிகிறானோ எங்கே அறியிறது சுவாமி இதை எங்கே அறியிறது இப்போ நீ எங்கே அறிஞ்சுட்டு இருக்கேப்பா குகாயாம் வேத குகாயம்னா புத்தௌ புத்தியில் கிருஷ்ணர் சொல்லியிருக்கிறதுலாம் ஞான் வரணும் புத்தி கிராஹ்யம் அத்தீந்திரியம் ஆறாவது அத்தியாயத்தில் சொல்லியிருக்கார் அது ஈடு இணையற்ற ஒப்புயர்வற்ற பேரின்பம் சுகமாத்தியந்திக்கம் எத்து தத்து எது ஆத்தியந்திகம் சுகம் தத்து புத்தி கிராஹியம் எது ஆத்தியந்திக சுகமோ அது புத்தியினால் கிரகிக்கப்படுவது மனதால் அனுபவிக்கப்படுவதில்லை ஆத்தியந்திக சுகம் என்பது புத்தியால் அறிந்து கொள்ளப்படுவது மனதால் அனுபவிக்கப்படுவது அல்ல குகாயாம் வேத எங்க பிரம்ம குகாயம் நிஹிதம் பரம் பிரம்ம அமிர்தம் பிரம்ம வேதன் படிக்கணும் குஹாயாம் நிஹிதம் பிரம்ம இந்த புத்தியில அந்த பிரம்மன் இருக்கிறது என்னவாக இருக்கிறதுன்னா புத்தியையும் வியாபித்து இருக்கிறது சதா சர்வகத்தோப்பியாத்மா ஆத்மபோதம் அவசத்தே புத்தாவேவாவ ஸ்வச்சே சுப்ரதிபிம்பத்து ரொம்ப அற்புதமான எக்ஸாம்பிள்லாம் போட்டு ஆத்மபோதத்தில் சொல்ல ஆத்மபோதா ஆத்மாவை பற்றிய அறிவு அப்போ அந்த மந்திர அந்த ஸ்லோகம் என்ன சொல்கிறதுனா பிரம்மன் ஆத்மா எங்கும் நீக்கம் நிறைந்திருந்தாலும் எல்லா இடத்திலும் அது விளங்குவதில்லை புத்தியில்தான் விளங்குகிறது கண்ணாடியில் பிரதிபிம்பம் நிழல் நம்முடைய நிழலை தெரிந்து கொள்வது போல அப்படியே சொல்லியிருக்கு ஸ்வச்சேஷு பிரதிபிம்பத்து இப்போ சூரியனுடைய பிரகாஷம் எங்கே இருந்தாலும் கண்ணாடியில் தான் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா அதில் எல்லா இடத்துலேயும் இருந்தால் கூட இப்போ மண்ணிலேயே எல்லாம் படம் தான் செய்கிறது ஆனால் அந்த மண்ணையே கண்ணாடி ஆக்கினால் அதில் ரிஃப்ளெக்ட் ஆகும் பிரதிபிம்பிக்கும் அதே மாதிரி எங்கும் நீக்கமர பரம்பொருள் இருந்தாலும் எல்ல எல்லா இடத்திலும் அது பிரதிபிம்பிப்பதில்லை அது புத்தியில்தான் வெளிப்படுகிறது விளங்குகிறது குகாயாம் நிஹிதம் நிதராம் ஹிதம் நிச்சயேன ஹிதம் குஹையில் புத் குஹான்கிற வார்த்தைக்கு இங்கே புத்தின்னு அர்த்தம் ஏன் இதுக்கு குஹான்னு பேர் வச்சாங்கன்னா அறியாமையோட சேர்ந்துருக்கு ஆகையினால் அறியாமையோட சேர்ந்து இருக்கிறதுனால புத்தியில் இருட்டு தான் இருக்கு குஹக்குள்ள என்ன இருக்கும் குகைக்குள்ளே இருட்டு இருக்கிற மாதிரி இதுக்குள்ளேயும் இருட்டு இருக்குது அறியாமைங்கிற இருள் இருக்கக்கூடிய இந்த மனசில் அறியாமைங்கிற இருள் சேர்ந்துருக்கு ஆனால் அறிவுங்கிற ஒளியும் இருக்குது அதை கவனிக்கிறது இல்லை குகா இவ குகா அது குஹா குகையை போல இருக்கிறது ஆனால் குகை இல்லை அறியாமை நிறைந்திருப்பதால் இந்த இந்த உண்மையை உணராமல் மன புத்தி இருப்பதால் இது குகையை போல சொல்லப்படுகிறது ஆனால் குகை அல்ல குகாயாம் நிகிதம் ஏதத்து பர அமிர்த்தம் பிரம்ம யஹா வேத யகா சாதன சதுஷ்டய சம்பன்னஹா வேத யகா ஸ்ரவண மரணக்ஞா வேத ஸ்ரவண மரணம் பண்ணி எவன் தெரிஞ்சுக்கிறானோ அப்படிலாம் போட்டுக்கணும் குகாயாம் இது பாருங்க ஸ்தானம் எங்கே தெரிஞ்சுக்கிறது உங்ககிட்டயே தெரிஞ்சுக்கலாம் அந்த பிரம்மனை எங்கள் பிரம்மனை எப்படி புரிஞ்சுக்கிறதுனா நீ தான் அந்த பிரம்மன் உங்கள்கிட்டயே அந்த உண்மை இருக்குது அந்த சாரம் இருக்குது நீ தெரிந்து கொள்ளலாம் சரி இப்படி தெரிஞ்சுக்கிட்டால் என்ன ஆகும்னா பிரயோஜனம் சொல்கிறார்வர் சஹா யஹா வேத சஹா விக்கிரதி அப்படி நம்ம கனெக்ட் பண்ணிக்கணும் சஹா அவன் அவித்யா கிரந்திம் கிரந்தின்னா என்ன முடிச்சுன்னு அர்த்தம் ரொம்ப இறுக்கி போட்டு வச்சுட்டு விடவே தயாராகில்லை எல்லாரும் இந்த இதை வாழ்க்கையை அவ்வளவு தூரம் உண்மைன்னு நம்பின்னு இருக்கும் திடீர்னு நம்ம செ என்ன பண்ணுறேன் அப்படி தான் போகும் திடீர்னு போகும் அவ்வளவு உண்மையாக வரைக்கும் அது இப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும் எதா ப்ராப்ளத்தை பேசிக்கிட்டே இருக்கும் இதை தடவை எனக்கு ஒரு ஏழரை சனி வந்திருக்கு அது இன்னும் ரெண்டரை வருஷத்தில் போகும் அது முன்னால் வந்திருக்கு இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டே தான் இருக்கும் அதெல்லாம் அவித்யா கிரந்தி என்ன நீங்கள் என்ன பேசினாலும் சரி அவித்யா கிரந்தி தான் நீங்கள் உங்கள் ஃபேமிலி ப்ரா உங்கள் ப்ரா பர்சனல் ப்ராப்ளம் ஃபேமிலி ப்ராப்ளம் கவர்மெண்ட்டு ப்ராப்ளம் சோசியல் ப்ராப்ளம் ஜாதி ப்ராப்ளம் என்ன பிரச்சனையை பேசினாலும் சரி ஆன்மீகத்தில் இருக்கிற பிரச்சனை சாமியார் ப்ராப்ளம் இல்லையே அதுவும் சாஸ்தவம் தானே சாமியார்களும் ப்ராப்ளம் தான் நாட்டில் எல்லா சாமியும் சேர்ந்துருவாங்களா என்ன லேசில் சேர முடியாது கிறிஸ்தவ மதான அது மாத்திரம் சேர்ந்துருக்கா என்ன பிரச்சனை தான் எல்லா இடத்துலையும் என்ன எத்தனை மனஹாத்திரி அது இருந்து மனசோட அறியாமை அறியாமையின் விளைவாகி ஆயிரக்கணக்கான முடிச்சுக்கள் எங்கெல்லாமோ போட்டு வச்சிருக்கோம் ஆஸ்திரேலியாவிலிருந்து ஒரு லெட்டர் வருது சுவாமி எப்போ வர்றீங்க சம்சாரங்க சாமி எப்போ வரீங்க எல்லாருக்கும் ஒரு ஒருத்தருக்கும் அங்கங்கே இருந்துகிட்டே இருக்கு என்னத்த சொல்றது அவித்யா கிரந்தி தான் அறியாமை முடிச்சு அறியாமையின் விளைவாகி ஆயிரம் நம்ம எல்லா எதுலாம் கட்டுப்போட்டிருக்கோம் உங்களுக்கு ஒன்றுனா லிஸ்ட் போட்டால் நீங்கள் எதுலெல்லாம் கட்டு இருக்கிறீர்கள் எழுதுங்க அப்படின்னா சொல்லலாம் நான் என் குழந்தைகளோடு கட்டு இருக்கிறேன் என்னுடைய மனைவியோடு கட்டு இருக்கிறேன் எங்கள் மாமனாரோடு கட்டு இருக்கிறேன் அப்புறம் பேங்கோடு கட்டு இருக்கிறேன் என்ன வேலைக்காரர்களோடு கற்றுக் கொண்டிருக்கிறேன் எனக்கு ஒரே எதுக்காக நான் வேதாந்தம் படிக்க வந்தேன் ஒரு அம்மா சொல்கிறாங்க இந்த வேலைக்காரங்கள சரியாக நிர்வாகம் பண்ணலான்னு சொன்னாங்க இது படித்தா நம்ம படுற பாடு தெரியாது இந்த அம்மா வேதாந்தம் படித்து தான் படாத பாடு படுறோம் என்ன பண்ணுறது நிர்வாகம் சுவாமிஜி எனக்கு ப்ளஸ் பண்ணணும் என்னென்னா இந்த சர்வன்ஸ் எல்லாம் சரியா இருக்கிற மாதிரி நல்ல பூர்ணமாக என்னையே நம்பி இருக்கிற மாதிரி இதுக்கு தான் அவன் பிறந்திருக்கான் அதனால் வந்து ஓடும் சொல்லி கேட்குறாங்க என்ன பண்ணுறது எல்லாம் என்ன தான் ப்ளஸ் பண்ணுறது எல்லாத்துக்கும் விபூதி தான் சாம்பலம் எல்லாம் சர்வ அக்னிரிதி பஸ்மா வாயுறுதி பஸ்மா சூரியதி பஸ்மா ஜலமிதி பஸ்மா ஜலமிதி பஸ்மா ஸ்தலமிதி பஸ்மா வியோமேதி பஸ்மா சர்வம் பஸ்மா உனக்கும் பஸ்மா எனக்கும் பஸ்மா போயிட்டுருக்காங்க பண்ண முடியும் இனிமே விபதி நான் உங்கள்கிட்ட வாங்க மாட்டேன் அவித்யா கிரந்தி ஜீவன் சங்கராச்சாரியர் ஜீவன் காலாந்தரே இக இகர்த்தம் இங்கேயே இப்பொழுதே இப்பவே என்ன ஆயிடுறான் அறியாமை முடிச்சுக்களை அறவே அட்டிக்கிறான் எல்லாத்தையும் விக்கிரத்தின்னா என்ன அர்த்தம் அறுத்தெரிகிறான் எல்லாத்தையும் ஒன்று ஒன்றும் அவுக்கலை ஒரேடியாக அழுத்துறான் விக்கிரத்தீக சோம்ய அதனால் என்னென்ன தலைப்பட்டார் தீரத்துறந்தார் தியாகேனைக்கே அமிர்தத்துவமான இதுவரைக்கும் தப்பாக புரிஞ்சின்றிருந்த அத்தனையும் நீக்கிவிட்டான் அவித்யா கிரந்தின் விக்கிரதி விக்கிரத்தின்னா என்ன அர்த்தம் அது அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கான் இந்த முடிச்ச அவர்க்கவே முடியல விற்கிறத்தின்னா விக்ஷிப்பத்தி வினாசையத்திங்கிற சிங்கராஜர் இக ஜீவன்னேவ நான் மிருத்த செத்து போனதுக்கு அப்புறம் இப்ப மோட்சம் அடையலை இங்கேயே இப்போவே இந்த பெரிய உண்மையை புரிந்து கொண்டு மோட்சத்தை அடைகிறான் இப்போ இந்த மந்திரத்தில் என்னென்ன இருக்கு பாருங்கள் இதம் விஸ்வம் இந்த பிரபஞ்சம் எப்படிப்பட்ட பிரபஞ்சம் கர்ம தவ வடிவமாக இருக்கிற பிரபஞ்சம் அதாவது ரிச்சுவல் உபாசனையினால உபாசனை செய்யறதுக்கு ஆசிரியமாக இருக்கிற பிரபஞ்சம் கர்ம உபாசனையின் பலபூதமான பிரபஞ்சம் கர்ம உபாசனைக்கு ஆசிரியமாக இருக்கிற இந்த பிரபஞ்சம் இந்த பிரபஞ்சம் யாரு பிரம்மந்தான் இது நம்பர் ஒன் ஃபஸ்ட் ஸ்டெப் ரெண்டாவது பாடம் என்னது எவனொருவன் இதை உள்ளமாகிய குகையில் மலர்மிசை ஏகி இருக்கிற இந்த வஸ்துவை தெரிந்து கொள்கிறானோ குகாயாம் நிகித்தம் வேத ரெண்டாவது சகா அவித்யா கிரந்திம் விக்கிரதி இக மூணு போட்டுக்கணும் இந்த சோமியாங்கிறதுக்கு அர்த்தம் அப்படின்னு சொல்கிறேன் ஏ ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சோமியங்கிறது திரும்பவும் அட்ரெஸ் பண்ணுறார் ஓ மாணவனே அன்பிற்குரிய மாணவனே இனிமையானவனே பொறுமையாக கேட்பவனே உறங்காமல் கேட்பவனே நம்ம கேட்பவனே ஆகையினால ஹே என்ன பிரயோஜி இப்போ என்னென்னா பிரம்ம ஜானம் பிரம்ம ஜான பிராப்தி பிரம்மஜானத்தை பெறுவது எப்படி பிரம்மத்தை பற்றிய லக்ஷணம் பிரம்மத்தை பற்றிய அறிவை பெறுவது எப்படி பிரம்மத்தை பற்றிய அறிவை பெற்றால் பயன் என்ன வாழ்க்கையை மாறிவிடுகிறது வாழ்க்கையை பார்க்கும் பார்வை மாறிவிடுகிறது ஒரு இந்த உலக வாழ்க்கையை பற்றி அவ்வளவு ரியலாக சொல்லி அதை அழுகிற போது ஏதாவது வாழ்க்கையில் கிடைச்சி வந்து குஷியை சொல்கிற போது நம்முடைய பார்வை வேற வாழ்க்கையில் ஏதோ துக்கத்தை சொல்கிற போது நம்முடைய பார்வை வேறு ரொம்ப சந்தோஷப்பட்டு விஷயத்தை சொல்கிற போது நம்ம என்ன சொல்கிறோம் இது உண்மையல்ல ரொம்ப துக்க அப்போ சொல்ல மாட்டோம் அப்படியான்னு சொல்லி சிரிப்போம் அதெல்லாம் வேறு விஷயம் அதெல்லாம் நாடகம்தான் ஆனால் ஆழமான மனசில் என்ன வாழ்வு பார்த்தேன்னு கூட நினைக்க மாட்டோம் இது உண்மை இல்லை அப்படி சொல்ல மாட்டோம் நல்லா இருக்கட்டும் க்ஷபமாக இருக்கட்டும் என்ன என்ன தரித்திரம் என்ன இதில் நல்லா இருக்கும் எல்லாம் எல்லாம் தனம் தானியம் பசும் பகுப்புத்திர லாபம் சதசம்வத்சரம் திரும்ப பதியுண்டு நிதி உண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் எக்காலமும் உண்டு பவிசுண்டு தவிசுண்டு கடைசியில் உண்டு வார்த்தை திருஷ்டாந்தமாக யமபடர் அணுகா கதிர் உண்டு ஞானம் உண்டு காய சித்திகளும் உண்டு ஒரு பாட்டு இருக்குது தாய்மாரவருடைய பாட்டு மலை வளர் காதலிப்பதிகம் எட்டு பாட்டு இருக்குது அதில் முதல் பாட்டு பதி உண்டு நிதி உண்டு புத்திரர்கள் மித்திரர்கள் பக்கம் உண்டு எக்காலம் பவிசு உண்டு தவிசு உண்டு அப்புறம் வந்து என்ன திரு யமபடர் அணுகா ஞானமாம் கதிர் பாட்டு சரியாக ஞாபகத்தில் வரல மறந்து போயிடுச்சு ஆனால் என்னென்ன கரையுண்ட கண்டர்வால் அன்பு ஒன்று உண்டாகுமேல் அப்படி இருந்தால் கடவுள்கிட்ட பக்தி இருந்தால் இதெல்லாம் வரும் ஆனால் அதெல்லாம் உண்மையல்ல நதியுண்ட கடல் என்ன சமயத்தை உண்ட பர ஞான ஆனந்த பாடுவார் அம்பாவை பார்த்து இப்போ இந்த மூணு பிரயோஜனம் கிடைக்கிறது இந்த மூணு பிரயோஜனத்தை புரிஞ்சுக்கணும் அவ்வளோதான் இதை வந்து நீ விளக்கி சொல்ல போகிறது அடுத்த பகுதி இப்போ இந்த மந்திரத்தில் இந்த இதில் என்ன பார்த்தோம் இந்த பகுதியில் நாம் பார்த்தது முதல் ரெண்டு மந்திரம் முதல் மந்திரம் பிரம்ம தடஸ்த லக்ஷணம் ரெண்டாவது மந்திரம் பிரம்மஸ்வரூப லக்ஷணம் மூணாவது மந்திரத்திலேருந்து ஒன்பதாவது மந்திரம் வரைக்கும் சிருஷ்டிக் கிரமம் சிருஷ்டிக் கிரமம்னு கூட சொல்லக்கூடாது சிருஷ்டி அப்படி போட்டால் போல் சிருஷ்டி சிருஷ்டி என்ன சொல்கிறது அத்தியாரோப்பா அத்தியாரோப்பகா அப்புறம் இந்த பத்தாவது மந்திரம் அபவாதா அபவாதம் பண்ணியிருக்கு அப்ப அபவாதம்னு சொன்னால் நீக்கிறதுன்னு அர்த்தம் நீக்கிறது இப்போ நான் பார்த்தேன் பண்ணேன் இல்லையா முதல்ல மூடியை அறிமுகப்படுத்தி அப்புறம் வெள்ளியை அறிமுகப்படுத்தி அப்புறம் மூடியை நீக்கி அப்புறம் வெள்ளிக்கு காரணத்தன்மையையும் நீக்கிட்டோம் அதே தான் இது பண்ணியிருக்கிறது இந்த மந்திரம் மறக்கக்கூடாது நீங்கள் நல்லா மனப்பாடம் பண்ணி வச்சுட்டு மனசுக்குள்ளே தியானம் பண்ணினால் நல்லா தெரியும் இந்த அர்த்தம் புரிஞ்சிருந்ததுன்னா ரொம்ப அழகாக இருக்கும் அது ஆக இதில் பல அர்த்தங்கள் ஈகங்கிறது ரொம்ப முக்கியம் ஏதோ அப்புறம் இல்லை செத்து போன பிறகு இல்லை இங்கேயே இப்போவே இந்த பிரம்ம அனுபவ பிரம்ம ஜானத்தை நீ பெறுவாய் என்பது கருத்து ஆக இந்த பகுதியை முடித்து அடுத்த பகுதிக்கு போகிறோம் இந்த அடுத்த பகுதியில் எத்தனை மந்திரங்கள் இருக்குது பன்னெண்டு மந்திரங்கள் இருக்கிறது இந்த பன்னெண்டு மந்திரங்களில் முக்கியமாக என்ன சொல்லப்படுகிறதுனா இந்த மந்திரத்தில் பார்த்தோம் இல்லையா இப்போ பத்தாவது மந்திரத்தில் ஏதத் யோவேத நிகிதம் குகாயம் எவன் ஒருவன் தனது உள்ளத்தின் உள்ளே இந்த உணர்வு தத்துவத்தை உணர்கிறானோ அப்படின்னு அர்த்தம் அதை விளக்கி சொல்லுகிற பகுதி இப்பொழுது வருகிறது இதுவரைக்கும் பேசினதெல்லாம் சத் இப்போ பேசப்போறதெல்லாம் சித் இதுவரைக்கும் பேசினதெல்லாம் தத் இப்போ பேச போறதெல்லாம் துவம் தத்பத விசாரம் பண்ணப்பட்டது சத்பத விசாரம் பண்ணப்பட்டது இப்போ பண்ண போறதெல்லாம் என்னது துவம்பத விசாரம் சித்பத விசாரம் அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா நான் பதில் சொல்றது கொஞ்சம் யோசிக்கணும் உங்களுக்கு சொன்னாலே புரியணும் தத்துனா என்ன பரமேஸ்வரன் ஈஸ்வர விசாரம் பண்ணப்பட்டது சத் இந்த சச்சிதானந்தம்னு சொல்கிறோமே அதில் இருக்கிற சத் சதாத்மகம் விளக்கப்பட்டது இனி சிதாத்மகம் விளக்கப்பட போகிறது சதாத்மகம் கல்பார்த்தகம் பாசத்தே சாட்சா வேதவச்சா யோ போதையான கேம்புக்கு வந்தவர்களுக்கு மட்டும் ஸ்லோகம் புரிஞ்சாதான் புரிய தன்னை சார்ந்திருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார் சாராதவனுக்கு போய் சொல்லிக் கொடுக்க முடியாது ஆஸ்ருத்தான போதையதி அடுத்த மந்திரம் அடுத்த மந்திரங்கள் எல்லாம் இதைத்தான் சொல்ல போகிறது எப்படி சுவாமி இதை உணர்வுது எப்படி உணர்வு திரும்ப திரும்ப கேட்டுண்டே இருப்போம் உபனிஷத் பொறுமையாக சொல்லிக் நானும் பொறுமையாக அர்த்தம் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நீங்களும் பொறுமையாக எவ்வளோ முடியுமோ கேட்டுட்டே இருப்போம் ஆவி சந்நிஹிதம் குஹாச்சரம் நாம மஹ்பேஜா ஜன சதியம் பரம் விஜாத் எவரி பிர गुहाचरं नाम விச்சரம் நாம மைத்தேஜத்ஷச்சன சதசே பரம் விஜாத் பிர இப்ப நாம உபதேசம் பண்ணின எல்லாமே பெயர் வடிவங்களோட சேர்ந்து இருக்கிறதா தான் இருக்கு நம்ம மனசோ எத்தனை தடவை சொன்னாலும் அதை ஒரு ஆப்ஜெக்டிவ் பண்றதுக்கு ட்ரை பண்றது உணர்வை ஒரு நாளும் உணரப்படும் பொருளாக உணர முடியாது ஆனா நம்ம மனசு என்ன நினைக்கிறது அந்த உணர்வை உணர்வது எப்படி அதான் கேள்வி உணர்வை உணர்வது எப்படின்னா உணர்வை உணர்வது எப்படிங்கிறது வேண்டாம் உணர்வுன்னு புரிஞ்சுக்கோ உணர்வை உணர வேண்டிய அவசியம் இல்லை உணர்வை உணர்கின்ற உணர்வு எதுன்னு கேட்டு கேள்வி கேட்டால் என்ன பண்ணுறது திரும்பவும் இந்த சம்ஸ்கிருத்தில் இதுக்கு ஒரு ப்ராப்ளம் அது சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட் ப்ராப்ளம் சங்கராஜர் அடிக்கடி சொல்வார் கர்த்த கர்ம விரோத கர்திரு கர்ம விரோத அறியணும் என்னை நான் அறிய விரும்புகிறேன் என்னை நான் அறிய விரும்பும் போது அறிய விரும்புறவன் யாரு நான் அறிய விரும்பப்படுற பொருள் யாரு நான் அப்ப நானே ரெண்டு நானா இருந்தால்தான் பிரிஞ்சுக்க முடியும் ரெண்டு நான் கிட அப்படின்னா என்ன அப்ப ஒரு எந்த நான் வந்து உண்மையான நான் அறியற நான் உண்மையான நானா அறியப்படுற நான் உண்மையான நானா அப்படின்னு கேட்டால் அறியப்படுபவன் அறிபவன் என்கின்ற வேற்றுமை நான் என்பதில் இருக்க முடியாது அப்படி இருந்தால் அது சரியானது அல்ல அது வேற வழி இல்லாதனால என்னை நானே அறிகிறேன் வார்த்தையெல்லாம் உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் உண்மையில் அப்படி கிடையாது ஆக உணர்வை உணர்வை உண உணரப்படும் பொருள்கள் இல்லாமல் உணர்வை தனியாக உணர எவராலும் முடியாது உணரப்படும் பொருள்களின் வழத்தே உணர்கின்றவனை உணர்ந்து கொள்கிறோம் அது வேறு வார்த்தை இல்லாதனாலும் சொல்கிறேன் உணர்கின்றவனை உணர்ந்து கொள்கிறோம் ஸ்ரோதா மந்தா திரஷ்டா நான் வந்து பார்க்கறதுனால இங்கே ஒருத்த யாரோ ஒருத்தங்களுக்குள்ளே இருக்கான் அதனால தான் வந்து பார்க்கறேன் கேட்கிறேன் முகருகிறேன் சிந்திக்கிறேன் தொட்டு உணர்கிறேன் விசாரம் பண்ணுறேன் எல்லாம் இந்த உணர்பவன் இருக்கிறான் உணர்வாளன் உணர்பவன் இருக்கிறான் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா இதுதான் இந்த மந்திரம் சொல்லுகிறது திரும்ப திரும்ப ஏன்னா நம்ம பார்க்குறது என்ன சொல்கிறோம் ஒரு ஒரு வஸ்தூலையும் நாமம் இருக்குது ரூபம் இரு நாமம் இருக்குது ரூபம் இருக்குது கர்மா இருக்குது சத்து இருக்குது ரொம்ப முக்கியம் நாமரூப கர்ம சத் இருக்கு நாம ரூப கர்ம சத் சத்துங்கிறது என்ன இருக்கிறது அப்புறம் இதுலேயும் என்ன இருக்கு இது டம்ப்ளர் இது மூடி இது நாம ரூப கர்ம சத் இதுவும் நாம ரூப கர்ம சத் ரெண்டுலேயும் என்ன இருக்குது காமனா இது மூடி இது டம்ப்ளர் இதோட வடிவம் வேறு இதோட வடிவம் வேறு இதோட பேர் வேற இதோட பேர் வேற இதோட செயல் வேற இதோட செயல் வேற இதுவும் இருக்கு இதுவும் இருக்கு இருக்குங்கிறது தான் ஒன்று வேற வேறையா இருக்கு வேற வேறையா இருந்தாலும் ஒன்னா வேறையா இருக்கா வேற வேறையா இருந்தாலும் ஒன்றாகத்தான் இருக்கு ஏன்னா சதாத்மகம் எஸ் சட்ட அருஷா அதி மனுஷ அஸ்தி கேமரா அஸ்தி தீபா அஸ்தி வஜனம் அதி அஸ்தி அஹம் எல்லா இடத்துலையும் அந்த சதாத்மகம் இருக்கப்பா அந்த சத்து வந்து கேவல சத்தனி அனுபவிக்க முடியாது கேவல சத்தனி தனியாக அதனால தான் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நீக்கி கண்ணை மூடி பாக்குறாங்க அந்த சத்தை தேடுறாங்க போகும் அதனால தான் தியானம் பண்ற அந்த சத்து எப்படி இருக்குமோ தெரியலையே அப்படி பார்க்கறாங்க ஒரு ஒரு வஸ்து மூடி டம்ளர் தியானம் மூடி டம்ளர் தியானம் நீங்க வேணா வச்சுனா உங்களுக்கு சௌரியமா சொல்றேன் நல்லாவே சொல்லி கொடுக்குறேன் விநாயகர் சுப்பிரமணியர் சாதாம்பாள் இங்க இருக்கு நம்ம பார்த்து பார்த்து அந்த சம்ஸ்காரம் இருக்கும் விநாயகர் விக்கிரகம் வச்சிருக்கு சுப்பிரமணியர் விக்கிரகம் வச்சுருக்கு சாரதாம்பாள் விக்கிரகம் வச்சுருக்கு எல்லா தட்சிணாமூர்த்தி பத்ரி நாராயணர் சூரிய நாராயணர் அப்புறம் யார் ப்ரகஸ்பதி எல்லா விக்கிரகங்களும் வச்சிருக்கு எல்லாம் என்ன லோகத்தில் பண்ணியிருக்கு பஞ்சலோகத்தில் பண்ணியிருக்கு பித்தளை செம்பு அப்புறம் வெள்ளி தங்கம் அப்புறம் வந்து ஈயம் கொஞ்சம் இதெல்லாம் சேர்த்து கலந்து அந்த விக்கிரகங்கள்லாம் பண்ணப்பட்டிருக்கு பஞ்சலோகாத்மகம் தான் பண்ணப்பட்டிருக்கு ஆனால் பஞ்சலோகமாக இருந்தாலும் அது ஒரு ரூபத்தில் இருக்குது யார் விநாயகர் இருக்கார் தொந்தியும் தொப்பையுமா யானத்தில் மூஞ்சியோட ஒருத்தர் இருக்கார் நீங்கள் பாருங்கள் எல்லாத்தையும் ஒரு இது இருக்குது எல்லாத்தையும் பஞ்சலோகமாக பார்க்கணுன்னாலும் பார்க்கலாம் இது வந்து எத்தனை கிலோ சாமி அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிள்ளையார் ஐம்பத்தஞ்சு கிலோ முருகன் அவர் நாற்பது கிலோ தான் அவர் நாற்பது கிலோ தான் முருகன் நாற்பது கிலோ அம்பாள் அதுவும் நாற்பது கிலோ தான் இது தட்சிணாமூர்த்தி இதெல்லாம் கிலோ கணக்குலேயும் சொல்லலாம் கிலோ கணக்கில் போட்டால் கிலோ கணக்கில் பேசலாம் சுவாமியாக பேசணும் இவரா விநாய் இவரை பற்றி தெரியுமா உங்களுக்கு அற்புதமான மூர்த்தி அப்படியே கேட்டதெல்லாம் கொடுப்பார் வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் எல்லாம் சொல்லலாம் அதாவது பக்திபாவத்தோடு அவர்கிட்ட பற்றி பேசலாம் அதோடய வெயிட்ட பற்றி பேசலாம் அதோடய ரூபம் பற்றி இருக்குது எல்லாத்துலேயும் ஒன்று இருக்குது பஞ்சலோகங்கிறது ஒன்று இருக்கோ இல்லையோ அந்த சதாத்மக்கம் ஒன்று தான் நம்ம இவர்கிட்ட போனால் நமக்கு ஆட்டிடியூடு வேறு இவர் வந்து விநாயகர் சனியை போக்குவார்னு யாரோ சொன்னார் ஜோசியர் அதனால் இந்த சனி மாத்திரம் இந்த கொஞ்சம் விசேஷமாக கவனித்து அனுப்பிச்சிடும் அதுவும் சனிக்கிழமை வந்தால் கொஞ்சம் அதிகமாகிடும் இன்றைக்கி சனிக்கிழமை என் கோயிலெலாம் பார்த்துக்கிறார் பாருங்கள் என் கோயில் பார்த்துக்கிறார் ஒருத்தர் ரகுராமன் இருக்கார் அவர் வந்து அந்த குச்சனூர் சனீஸ்வரன் கோயிலில் பூஜை பண்ணுறவர் அவர் தான் வந்து பார்த்துக்க பாருங்க அவரே இங்கே வந்திருக்கார் அதில் இருந்து இங்கே வர்றவங்கெலாம் அங்கே போகணுன்னு இருக்காங்க அவர் அங்கேருந்து இங்கே வந்து நம்மள்கிட்ட வேலை பார்க்குறாரு சனீஸ்வரன் பூஜை பண்ணுறவரே இங்கே வந்து இங்கே வேலை பார்த்துட்டு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு அப்போ இதில் என்ன தெரிகிறது நீங்கள் கண்டுபிடிச்சுங்க சனி எங்கே ப்ளஸ் பண்ணுறாருன்னு போது அந்த தட்சிணாமுத்திட்ட போப்பா நம்மகிட்ட இருந்தால் உனக்கு சரி வராது எப்படி அனுப்பிச்சோம் அப்போ சனிக்கிழமை மாத்திரம் போயிட்டு வந்துவிடுவார் எல்லா விக்கிரத்துலையும் வியாபிச்சிருக்கிறது என்ன நம்ம எப்படி வேணால் பஞ்சலோகம்னு பார்க்கலாம் கடைசியில் பார்த்தா என்னதுன்னா நீங்கள் வந்து சயின்ஸ் ஆட்டிடியூடில் கூட பார்த்தா கூட கடைசியில் என்னது எல்லாம் ப்ரோட்டான் எலக்ட்ரான் எல்லாம் கடைசியில் போய் அது முடியும் இதில் முடியுது சதாத்மகம் எவ்வளோ சொன்னாலும் கடைசியில் சதாத்மகம் அதெல்லாம் இங்கே என்ன பண்ணுறது சத்தல்லாம சத்து மாத்திரம் இல்லை அது சிதாத்மகமாகவும் இருக்குது அதுக்கு தான் இந்த மந்திரம் படிக்கலாம் இந்த ஸ்லோக அர்த்தம் சொல் அர்த்தம் சொல்கிறேன் இந்த மந்திரம் முதல் ஒரு ஒரு நிறைய விஷ விஷயங்கள்லாம் இதில் அற்புதமான மந்திரம் இது அத்த ஏதத் சமர்ப்பித்தம் இதான் முக்கியம் இங்கே அத்த ஏதத் சமர்ப்பித்தம்னா நீ அங்கேயும் இங்கேயும் தேடாதே என்ன தேடிக்கண்டு கொண்டேன் தேடி தேடுனா தேவனை என் உள்ளே தேடிக்கண்டு கொண்டேன் அல்ல உள்ள எங்கேயும் தேட போக வேண்டாம் இங்கேயே தெரிந்து கொண்டேன் அது மாதிரி அத்த ஏதத்து சமர்ப்பித்தம் அத்தான் இங்கே இந்த இங்கே அப்படிங்கிறார் இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க்குற மாதிரி அத்தன அஸ்மின் ஹிருதயே இங்கே இந்த ஜீவனிடத்தில் ஏதத்து ஏத்தத்துனா ஏதத் பிரம்மா சம் அற்பிதம் நன்கு வைக்கப்பட்டிருக்கிறது நம்முடைய புத்தியில் அந்த பிரம்மன் இருந்து கொண்டிருக்கிறது என்பது பொருள் நான் நிறைவு செய்கிறேன் அடுத்த வகுப்பில் விளக்கமாக சொல்றேன் ஹரி ஓம் பதிரங்கருணே பிஷ்ணுனு யாம தேவாக பதிரம் பசியே மாக்ஷபிரஜத்ராஹிரைரங்கைவாங்சஸ்தநூபி வசேமேவி தங்கதாஸ் ஸ்வரிஷ்டேமிஸ்பாதிஷா ஹரி ஓரோ குருராத்மேதி மூதவி